குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மீ ஸ்ரீகுரவே நம அறிவை பற்றி தெரிந்து கொண்டோம் மனித உடலில் சிறப்பாக அமைந்திருப்பது பகுத்தறிவு பகுத்தறிவை சம்ஸ்கிருத பாஷையிலே புத்தி விவேகசக்தி என்றெல்லாம் குறிப்பிடுகிறோம் ஆங்கிலத்திலே இதை டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த அறிவை பயன்படுத்தும் அந்த அறிவு தானாகவே வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இல்லை நம்முடைய சாஸ்திரங்களின் கருத்துப்படி இந்த அறிவை பற்றிய பெருமையை அறிந்து அறிவை வளர்க்க வேண்டுமென்றால் நாம் சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் சாஸ்திரம் என்றால் ஷாஸ் என்ற சொல்லுக்கு உபதேசம் என்று பொருள் த்ரம் என்றால் பாதுகாத்தல் என்று பொருள் நமக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுத்து இந்த உயிரானது இந்த உடம்பிலே அமைதியாக ஆனந்தமாக வாழ்வதற்காக துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான கருத்துக்களை தெரிந்து கொள்வது என்பது பொருள் சாஸ்தி திராயத்தே இதி சாஸ்திரம் சாஸ்தி என்றால் ஹிதம் சாஸ்தி நன்மையை உபதேசிக்கிறது துக்காத்து திராயத்தே அதர்மாத்து திராயத்தே துன்பத்திலிருந்தும் தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது என்பதுதான் சாஸ்திரத்தின் உள்ளார்ந்த பொருள் இந்த சாஸ்திரங்களை நம்முடைய பகுத்தறிவோடு இணைக்க வேண்டும் நமது பகுத்தறிவு சாஸ்திரத்தோடு இணையும் பொழுதுதான் பகுத்தறிவு நன்கு பண்படுகிறது அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய ஒளியும் புறத்திலே இருக்கக்கூடிய புற அதாவது சூரிய ஒளி விளக்குகளுடைய ஒளி இதை போன்றது ஆக இரண்டு ஒளியும் சேர்ந்தால்தான் ஒரு பொருளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் புத்தகத்தை படிக்க முடியும் ஆகவே கண்ணொழியும் விளக்கொழியும் பொருளை பகுத்தறிவதற்கு துணை புரிகிறது இல்லையென்றால் இருளில் கண் இருந்தாலும் புறத்தே இருள் இருந்தால் பொருளை அறிய முடியாது புறத்தே வெளிச்சம் இருந்தாலும் கண்ணிலே வெளிச்சம் இல்லை என்றால் கண்மொழி சரியாக இல்லை என்றாலும் பொருளை அறிய முடியாது அதை போன்றது சுய அறிவு அல்லது பகுத்தறிவு என்பது கண் ஒளி போன்றது புறத்திலே இருக்கிற வெளிச்சம் என்பது புற ஒளி என்பது சாஸ்திரம் போன்றது எங்கு கண் ஒளியும் விளக்கொழியும் இணைகின்றதோ அங்கு பொருள்கள் தெளிவாக புலப்படுவது போல எங்கு சுய அறிவும் சாஸ்திர அறிவும் இணைகிறதோ அங்கே வாழ் அங்கே வாழ்க்கையானது தெளிவாக அறியப்படுகிறது இந்த உலகத்திலே நம்முடைய வருகையின் நோக்கம் என்ன இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அதை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன இது போன்ற பல்வேறு விஷயங்களை இதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம் சாஸ்திரங்கள் இல்லையென்றால் பகுத்தறிவு நன்கு பண்படாது எனவே பகுத்தறிவை உடைய நாம் வள்ளுவர் கூறியது போல கற்பவை கற்க வேண்டும் அதை கசடர கற்க வேண்டும் அதற்குத்தக நிற்க வேண்டும் எனவே கற்பவை கற்று அதை கசடரக் கற்று அதற்குத்தக நின்று நம்முடைய பகுத்தறிவின் பயனை இவ்வுலக வாழ்க்கையில் நன்கு அனுபவிப்போம் மனித பிறவியை நன்கு பயன்படுத்துவோம் என்று இன்றைக்குரிய சிந்தனையாக இந்த கருத்தை உபதேசிக்கிறேன் ஹரி